சச்சிதானோத்தியேதவே தாத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நும விதையே மம்தனூ விவசரீரி மோஷரி ஆகியே மாயையா விமிவ வித்யா வித்யே ஷரீரிணாம் மோக்ஷபகரி ஆத்தியே மே மாயையா விநிர்மி மமதனு வித்தி உத்தவரை भगवान श्री ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிற மேலும் வித்யா அவித்யா அது ரெண்டையும் திவச்சனமாக சொல்கிற போது வித்யா வித்யேன்னு சொல்கிறார் இந்த ஞானம் அஜானம் இது ரெண்டையும் ஷரீரினாம் இந்த ஷரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு மோட்சபந்த கரி முறையே மோக்ஷத்தையும் பந்தத்தையும் பண்ணுகின்றவைகள் செய்கின்றவைகள் அதாவது வித்தியின்னு சொல்லக்கூடிய ஜானம் மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது அவித்தையின்னு சொல்லக்கூடிய அஜானம் பந்தத்தை உண்டு பண்ணக்கூடியது யாருக்கு ஜீவர்களுக்கு ஷரீரினாம் ஷரீரத்தில் இருப்பவர்களுக்கு சரீரத்தில் இருக்கின்ற ஜீவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் ஆத்தியே ஆத்தியங்கிற பதத்துக்கு அனாதி அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கிறோம் இங்கே அதாவது இதுக்கு தொடக்கம் தெரியாது இது வந்து எப்போ இருக்குது இல்லை இது எப்போ ஆரம்பித்தது எப்போ முடியும்னு தெரியாது ஆக இந்த வித்யா அவித்யா ரெண்டும் அநாதி அப்படிங்கிறார் ஞானமும் அஜானமும் அநாதி மே மாயையா விநிர்மித்தே என்னுடைய மாயையால் உண்டு பண்ணப்பட்டவைகள் மோட்சத்துக்கு சாதனமான ஞானமும் பந்தத்துக்கு சாதனமான காரணமான அஜ்ஞானமும் என்னுடைய மாயை என்னை சார்ந்திருக்கிற மாயையினுடைய காரியமாக இருக்கின்றன மம தனு அது அநீர்வச்சனீயம் அத்வைத சித்தாந்தப்படி இந்த மாயா அனிர்வச்சனீயம் அதுக்குன்னு சொத சத்தா சுய இருப்பு கிடையாது ஆகவே பகவான் சொல்கிறார் என்னுடைய சக்திங்கிற என்னை சார்ந்திருக்கக்கூடிய சக்தி சில கிரந்தங்களில் பார்க்குறோம் அக்னியில் இருக்கிற சுடர சக்தி மாதிரி அப்படின்னு சொல்லப்படுகிறது உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க போகிறது இல்லை ஞானமும் நீங்கிடும் அக்ஞானத்தை ஞானத்தால் நீக்கி ஞானமும் பிணம் சுடு தடி போல் அது நீங்கிடும் வித்தி வித்தின்னா இதை தெரிஞ்சுக்கணும் இந்த ஞானம் வேணும் அவித்யான்னா என்ன வித்தியான்னா என்ன அதோட ஸ்வரூபம் என்ன அது அனாதி அது கடவுளுக்கு அந்யமாக இருக்கான்னு கேட்டால் அந்நியமாக இருக்குன்னோ சேர்ந்துருக்குன்னோ சொல்ல முடியாது அது ஒரு சக்தியாக இருக்குது அது வந்து மாயினால் உண்டு பண்ணப்பட்டது மாயை பரம்பொருளை சார்ந்து இந்த லீலைகளெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறது பந்தத்தையும் மோட்சத்தையும் கற்பித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு உத்தவருக்கு பகவான் இங்கே உபதேசம் பண்ணுறார் நாம் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் இந்த ஸ்லோகார்த்தத்தை இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் வித் வித்யே வித் மோக்பந்த எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத்